ான் வெடல் செருக்கினால் திங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் அதுபோல் கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் நமது வாழ்க்கையை இனிதாக்கும் மேலும் நம்முடைய அளவில்லாத ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் உண்மையில்லாத அன்பு கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் தூண்டாத தெரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லாத சொல்லும் கெடும் இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கதையை கேளுங்க பாண்டிய நாட்டை ராசராசன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மனைவி ஓரளவுக்கு இசை ஞானம் உடையவள் சிறந்த அழகியும் கூட தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச இசை ஞானத்தை வைத்துக் கொண்டே மிகுந்த பெருமை அடைந்தாள் அரசி தன்னை மிஞ்சிய இசை ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்பது அவளது எண்ணம் அரசியை புகழ்ந்து அவளது சிறப்பை பாராட்டியே தங்கள் காரியங்களை சாதித்துக் கொண்டது காக்கா கூட்டம் ஒன்று வருடா வருடம் கோவில் விழா நடைபெறும் அப்பொழுதெல்லாம் பாண்டபத்திரர் என்ற இசைக்கலைஞர் மிகவும் அழகாக இசை நிகழ்ச்சி நடத்துவார் அவர் இறந்தபின் அவரது மனைவி இறைவனை புகழ்ந்து பாடுவாள் ராசராசன் பதவிக்கு வந்த பிறகு அவனது மனைவியான அரசியாரின் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பானபத்திரரின் மனைவி மிகுந்த வேதனை அடைந்தார் சரி நமக்கு விதித்தது இவ்வளவுதான் என சில காலம் ஒதுங்கி இருந்தாள் அந்த வருடமும் வழக்கம் போல திருவிழா வந்தது இறைவனை எப்படியாவது பாடி துதிப்பது என்று முடிவு செய்தாள் வழக்கம் போல அரசியாரின் இசை கச்சேரி கோலாகலமாக நடைபெற்றது மக்கள் இசையை ரசித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று ஜனங்கள் மெல்ல எழுந்து செல்ல ஆரம்பித்தனர் அதை கண்டதும் மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்கிறது என்று பார்க்க சொன்னான் கோவிலில் ஒரு மூளையில் அமர்ந்து பானபத்திரரின் மனைவி இறைவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாள் மக்கள் அவளது இசையில் மயங்கி அங்கே சென்றனர் இதை கேள்விப்பட்ட அரசியார் கொதித்து போனாள் அன்பே என்னை வேண்டும் என்பதற்காகவே இவள் இப்படி நடந்து கொண்டாள் இவளுக்கு சரியான தண்டனை கொடுங்கள் என்றாள் பானபத்திரரின் குடும்பத்திற்கு தன் தந்தையார் காலத்தில் கொடுக்கப்பட்ட மரியாதையை மன்னன் அறிவான் எனவே அக்குடும்பத்திற்கு எதிராக செயல்பட பயந்தான் இருப்பினும் தன் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பானபத்திரனின் மனைவியை பழிவாக நினைத்தான் அச்சமயத்தில் இசைக்கலையில் பெரும்புகள் பெற்றிருந்தாள் எனவே அவளை அழைத்து வந்து நாட்டில் இசை கச்சேரி ஒன்று நடத்தினான் கச்சேரி முடிவில் என்னுடன் போட்டியிட ஈழநாட்டு பெண் கச்சேரி முடிவில் ஈழ பெண் தன்னுடன் போட்டியிட யார் வருகிறீர்கள் என்று கேட்டார் அப்படி கேட்க வைத்ததும் மன்னர்தான் மன்னரே பானபத்திரின் மனைவியை பார்த்து அம்மையீர் நீங்கள்தான் நம் நாட்டின் பெருமையை நிலைநாட்ட முடியும் என்றான் பணம் இதற்காக வேண்டாம் நாட்டின் பெருமைக்காக கலந்து கொள்ளுங்கள் என்றார் உடனே போட்டியின் திட்டங்களை மன்னன் அறிவித்தான் மூன்று நாட்கள் போட்டி நடைபெறும் நடுவர் தீர்ப்பே இறுதியானது ஈழ நங்கை வெற்றி பெற்றால் அரசவை கலைஞராக்கப்படுவார் பானபத்திரரின் மனைவி தோற்றால் நாடு கடத்தப்படுவார் என்றான் முதல் நாள் போட்டி துவங்கியது ஈழ இசை அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் அரசரின் கடலைப்படி அவளே சிறந்த இசை வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது இரண்டாவது நாளும் தீர்ப்பு இப்படியே வழங்கப்பட்டது பானபத்திரரின் மனைவி மன்னன் தனக்கு எதிராக போட்டுள்ள என்பதை புரிந்து இறைவனிடம் கூறி அழுதாள் இறைவா நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முறையிட்டாள் மூன்றாவது நாள் போட்டி துவங்கியது திட்டமிட்டபடியே ஈழத்து மங்கைதான் சிறப்பாக இசைத்ததாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது அப்போது மக்கள் கூட்டத்தில் இருந்து முதியவர் ஒருவர் எழுந்து நின்றார் இந்த எளியவன் சில வார்த்தைகள் பேசலாமா என்றார் பேசுங்கள் என்றான் மன்னன் நடுவர்களே எந்த அடிப்படையில் ஈழ மங்கையின் இசைதான் சிறந்தது என்று தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று கேட்டார் விடுக்கிட்டனர் நடுவர்கள் முதியவர் இழத்து மங்கையின் இசையையும் பானபத்திர மனைவி இத்தனை சிறப்பாக இசைக்க அவரை எப்படி தோற்றவர் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார் முதியவர் மன்னரின் முகத்தை பார்த்தனர் நடுவர்கள் நீங்கள் எல்லாம் என்ன நடுவர்கள் மனசாட்சிப்படி தீர்ப்பு வழங்காமல் பொய்த் தீர்ப்பு அளிக்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டார் முதியவர் நடுவர்களே இசைக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு இசைக்கு அநீதி செய்வதன் மூலம் இறைவனையே அவமதிக்கிறீர்கள் இசைபட வாழ்ந்த பாண்டிய மன்னர்கள் எங்கே வசைபட வாழ்ந்து முன்னோர் அவப்பெயரை கொண்டு இந்த பாண்டியன் எங்கே என்றார் கிழவர் கடும்சினம் கொண்ட மன்னன் என்னையே குற்றம் சாட்டும் அளவிற்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் பிடித்து இந்த கிழவரை கட்டுங்கள் என்றான் கிழவரை தொட்ட காவலர்கள் மின்சாரத்தை தொட்டது போல் கீழே விழுந்தனர் மறுநிமிடம் கிழவரை காணவில்லை கோவிலில் கிடுகிடுவன் அடுங்கியது அனைவரும் திடுக்கிட்டனர் கிழவர் இருந்த இடத்தில் இறைவன் காட்சி அளித்து மறைத்தார் அதிர்ச்சி அடைந்த ராசராசன் தரையில் விழுந்தான் தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் நீதி செயல்பட்ட நான் இனி அரண்மனை அமருவதற்கு தகுதி இல்லை இந்த கணமே நான் செல்கிறேன் என்றான் அரசு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டான் மன்னன் இந்த கதையிலிருந்து பொதுவாக நேர்மையும் வாய்மையும் திறமையும் வெல்லும் என்பதை நாம் அறியலாம் மதிக்கும் நாம் மண்டி இட ஒருபோதும் தயங்க வேண்டியதில்லை மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்கக்கூடாது நீ நடுத்தவனை அழிக்க நினைத்தால் முன்னை அழிக்க ஒருவன் வந்து கொண்டிருப்பான் எனவே நேர்மையுடன் வாழ வேண்டும் தோற்றால் ஒருபோதும் புலம்ப கூடாது போராட வேண்டும் கிண்டல் அடித்தால் கலங்கக்கூடாது மன்னித்து விட வேண்டும் தள்ளினால் தளரக்கூடாது துள்ளி எழ வேண்டும் நஷ்டப்பட்டால் நடுங்க கூடாது நிதானமாய் யோசிக்க வேண்டும் ஏமாந்து விட்டால் இயங்கக்கூடாது எதிர்த்து நிற்க வேண்டும் வெற்றி நிச்சயம் அடையலாம் வேதனைகள் இல்லாமல் அமைதியற்ற கடலே மாலுமியை மேடுபள்ளம் நிறைந்த சாலையே சிறந்த ஓட்டுநரை உருவாக்கும் இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையே சிறந்த மனிதரை உருவாக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு